ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம அன்பர்களே கற்பவை கற்போம் என்கிற தலைப்பிலே நமது பாரத தொன்மையான சாஸ்திரங்களை ஓரளவு முறையாக அறிந்து வருகிறோம் மனித பிறவியினுடைய சிறப்பையும் அருமையையும் அறிந்து உயிரானது மனித உடலிலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற நெறியினை கற்று வருகிறோம் மனித பிறவியின் சிறப்பு மனித பிறவியின் அருமை வாழ்க்கையின் குறிக்கோள் அறம் அறத்தினுடைய பல்வேறு தன்மைகள் ஆண்டவனை பற்றிய இலட்சணம் அல்லது இலக்கணம் அவரை வழிபடும் முறை அதனால் கிடைக்கும் பயன் இவற்றை தொடர்ந்து ஓரளவு சிந்தித்திருக்கிறோம் நீங்கள் நன்றாக இதை மேலும் ஆழமாக கற்க வேண்டும் என்கின்ற உணர்வு உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இவற்றை சுருக்கமாக பார்த்து வருகிறோம் கடைசியாக பார்த்த இறைவனுடைய இலக்கணங்களை தொகுத்துச் சொல்ல விரும்புகிறேன் உலக முதல்வனாக வாலறிவனாக மலர்மிசை ஏகியவனாக வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக இறைவனாக பொறிவாயில் ஐந்தவித்தவனாக தனக்கோமை இல்லாதவனாக அறவாழி அந்தணனாக என் உடையவனாக கால எங்கும் நிறைந்தவனாக இறைவன் விளங்கி கொண்டிருக்கிறார் அத்தகைய இறைவனை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவன் அருளி செய்துள்ள தெய்வீகம் வாய்ந்த அறிவு நூல்களை முறையாக கற்று உள்ளத்திலே அவனை ஆழ்ந்து தியானித்து விருப்பு வெறுப்புகளை நீக்கும் வண்ணம் அறச் செயல்களை செய்து பொய்தீர் ஒழுக்க நெறியிலே நிலைத்து நின்று பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் இறைவனை போற்றி வணங்கி தாழ்ந்த ஒப்பீடுகளை தவிர்த்து உயர்ந்த ஒப்பீடுகளை கொண்டு இறைவனை போற்றி அறச் செயல்களை இடைவிடாது செய்து உடலால் அவனை வீழ்ந்து போற்றி வணங்கி காலத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும் இதுவே இறைவனுக்கு செய்யும் சிறந்த வழிபாடு தன்னம்பிக்கையும் தெளிந்த தெய்வீக அறிவும் ஆழ்ந்த மன அமைதியும் நீண்ட காலம் துன்பமில்லாத தன்மையையும் இருமைகளை ஏற்றுக்கொள்ளும் வலிமையும் மனக்கவலையற்ற தன்மையும் தெய்வீகமான புனிதமான உடலும் முக்தியும் பயனாக கிடைக்கிறது தான் இதுவரை நன்றாக சிந்தித்திருக்கிறோம் இந்த கடவுளின் இலக்கணங்களை திரும்ப திரும்ப சிந்தியுங்கள் அவரை வழிபடும் முறையை பற்றியும் நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் அதன்படி செயல்படுங்கள் நிச்சயம் பயனை உணர்வீர்கள் இதில் மீண்டும் மீண்டும் நாம் தெளிவுபெற வேண்டுமானால் ஈஸ்வரனுடைய லக்ஷணங்களை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திர கருத்துக்களை முரையான ஆசிரியர் வாயிலாக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இறைவனை பற்றிய அறிவை இறைவனே உணர்த்தி இறைவனிலேயே ஒன்றியிருந்து இறைவனையே சார்ந்திருந்து